நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அலைமையிலும் உடல் எரிச்சல் கை கால் எரிச்சல் நீங்க எளிய மருந்து சுரைக்காயை அரைச்சு சாராக்கி அதை உடல் கை கால் எல்லாம் பூசி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு குளிர்ந்து நேரால கழுவிட்டோம்னா நம்ம உடல் எரிச்சல் கை கால் எரிச்சல் நீங்கிடும் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்